ஆயிரத்தி ஐநூற்றி தொன்னூற்றி இரண்டு அபு ஐயூப் ரதியில்லாகும் இவர்கள் அறிவிக்கின்றார்கள் தன் சகோதரரை மூன்று இரவுகளுக்கு மேல் வெறுத்திருப்பது ஒரு முஸ்லிமுக்கு அனுமதி இல்லை இருவரும் சந்திக்கின்றனர் இவரை அவர் புறக்கணிக்கிறார் அவரை இவர் புறக்கணிக்கிறார் இவ்வாறு நடப்பது கூடாது இவ்விருவரில் சிறந்தவர் முதலில் சலாம் கூறுபவரே என்று நம்பி அவர்கள் கூறினார்கள் புகாரி ஆறு பூஜ்ஜியம் ஏழு ஏழு முஸ்லிம் இரண்டு ஐந்து